வணக்கம் அக்டோபர் 25 ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தூத்துக்குடி ஸ்டைலைட் ஆலையால் ஏற்படும் மாசு குறித்து ஆய்வு செய்வதற்காக எஸ் வாசிந்தர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு அசோசேன் அதாவது ஏ எஸ் எஸ் ஓ சீக்சியன் அசோசியன் புதிய பொதுச் செயலாளராக உதயகுமார் வர்மா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்று சர்வதேச பௌத்த சம்மேளனத்தினை இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிங் அவர்கள் புதுடெல்லியில் தொடங்கி வைத்துள்ளார் நான்கு மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன் தொடர்பான யூனிசெப் மாநாட்டை இந்தியா டிசம்பர் மாதத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான சர்வதேச நீர் வண்ண விழா எங்கு நடைபெற உள்ளது இரண்டு எந்த நாட்டில் நல்லூர் கந்தசுவாமி திருவிழா நடைபெறுகிறது மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான சர்வதேச குருஷிக்கும் மானாடு மற்றும் கண்காட்சியை நடத்தவுள்ள மாநிலம் எது நான்கு வரும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அடல் அதாவது ஏ அடல் என்ற இடையூர் மாநாட்டை நடத்தவுள்ள மாநிலம் எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி